நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேக்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் கரிசல் காட்டுப்புறம்னு ஒரு அழகான ஊருங்க அந்த ஊர்ல கண்ணன் காவிரினு ஒருத்தவங்க தம்பதியர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் கதிர்னு இருந்தானா இந்த கதிர்க்கு என்னன்னா இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்களா என்ன டார்ச்சர்னு கேக்குறீங்களா ஒன்னும் இல்லைங்க இவன் வீட்டுல ஃபேன் வேஸ்டா ஓடிட்டு இருந்தா டே கதரு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுடா அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாராம் கீழே பேனா விழுந்து கடந்தாலும் அதை எடுத்து ஸ்டாண்ட்ல வைப்பா கீழே கடக்குதுல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா லைட் எரிஞ்சாலும் வேஸ்டா லைட் எரியுதுல்ல ஆஃப் பண்ணு துளியெல்லாம் எடுத்து மடிச்சு வை அப்படின்னு சில விஷயங்களை பொறுப்புகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அது இந்த கதிருக்கு பிடிக்கவே இல்லையாங்க ஒரே டார்ச்சர் அவனுக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தானா அவனோட நல்ல நேரம் அவனுக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்குங்களாங்க அதை பார்த்தோன்னே இப்படா இந்த இன்டர்வியூல மட்டும் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு நம்ம அங்கயே போய் இருந்திடணும் அப்பாவோட தொழிலும் இந்த அம்மாவோட தொழிலையும் தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் நொய் நொய் நொய் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ற நல்ல விஷயங்கள்லாம் இவனுக்கு எரிச்சல் மூட்டி எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு கிளம்புற நாங்க அவங்க அப்பா கிளம்பும் இவனுக்கு நல்லபடியா இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி ரெண்டு பேரும் அனுப்புறாங்களா இவனும் அந்த இன்டர்வியூ போறதுக்கு அந்த இடத்துக்கு நெருங்கிட்டான் அந்த வாசல் கிட்ட வந்துட்டான் வந்து இறங்கிட்டு பார்த்தா வெளியில செக்யூரிட்டி கிடையாதுங்க ஒரு அந்த கதவு இருக்கு அந்த கதவுல அந்த தாழ்பால் இருக்கு இல்லைங்களா அது மேல் வாக்குல தூக்கி அது துறக்க போற ஆலையை குடுத்துற அளவுக்கு மேல தூக்கி வச்சிருக்காங்க அத கூட சரி பண்ணாம அப்படியே இருக்குது இவன் பார்த்த உடனே வீட்டுலதான் எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத செய்ல்லா அதனால இவனுக்கு அந்த தாழ்பாலை சரி பண்ணிட்டு அழகா துறந்து உள்ளார என்றாரு அந்த உள்ளார போற வழி ஃபுல்லா ரெண்டு சைடும் மலர்கள் அழகான பூங்கா மாதிரி முன்னாடி அமைஞ்சிருக்கு அதுல என்ன ஆயிடுச்சுன்னா மோட்டர் போட்டு இருக்கு போட்டுட்டு உள்ளார போறாங்க ஆனா இன்டர்வியூ நடக்கிறது வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால அவன் கீழெல்லாம் பாத்துட்டு திரும்ப மேல படி படிக்கட்டி ஏறாப்ல படிக்கட்டி ஏறும் போது அந்த ஏறும்போது லைட் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா காலையில பத்து மணி ஆயிடுச்சு அந்த லைட் இன்னமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வீட்டுல எப்ப பார்த்தாலும் அப்பாவும் அம்மாவும் சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் வரும் லைட்டை போட்டா எரியது பாரு வேஸ்டா எரியுது பாரு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றது காதல உனக்கு ஒலிச்சுக்கிட்டே இருந்தது இவன் அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த படி ஏறி மேல போறான் மேல போன நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இன்டர்வியூக்கு இவனை மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அதை பார்த்த உடனே இவனுக்கு பயம் மனசுக்குள்ள அச்சுச்சோ இந்த வேலை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் எல்லாரையும் உட்கார போறான் உட்கார போன உடனே அவனுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிறைய ஃபேன் வந்து இதாகுது அந்த ஃபேனை வந்து என்ன வேஸ்டா ஓடிட்டு இருக்குது அந்த இடத்துல அப்புறம் போயிட்டு அந்த ஃபேனை ஆஃப் பண்றான் ஆஃப் பண்ணிட்டு இப்படி வரும்போது அந்த கால் மிதியில வெல்கம்னு எழுதிருக்கோங்க அதெல்லாம் தலையில இருக்குது அவன் அந்த தன்னோட காலாளிய அந்த வெல்கம்ன்ற இதை வந்து சரி பண்ணி வச்சுட்டு போய் தன் கூட வந்திருக்க எல்லாரோடையும் போய் உக்காந்துருக்கான் உட்காந்த உடனே எல்லாரும் ஒரு ஒருத்தவங்களா உள்ளார போறாங்க இன்டர்வியூ ஸ்டார்டிங் ஆயிடுச்சு உள்ளார போறாங்க எல்லாரும் வெளியில போய்ட்டே இருக்கிறாங்க யாருக்கிட்டையும் கேட்க முடியல என்ன நடந்துச்சு எதுன்னு ஏன்னா இவன் தான் கடைசியா வந்தாளாச்சா அதனால உள்ளனே இவன் தான் கடைசியால இருக்கிறான் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு கிளம்பிட்டாங்க இவன் உள்ளார போன உடனே உடனே இன்டர்வியூ எடுக்கிறவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த கதிர்கிட்ட கேக்குறாரு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னடா கேள்வியும் கேட்கல எதுவுமே பண்ணல திடீர்னு ஒரு பார்த்துக்கு எப்ப ஜாயின் பண்றீங்கன்னு கேக்குறாரு அப்படின்னு உனக்கு ஒரே ஆச்சரியம் குழப்பத்துல நிக்கிறான் உடனே அவன் அவனோட குழப்பத்தை பாத்துட்டே அவரு வந்து சொல்றாரு இன்டர்வியூ எடுக்கிற அந்த சார் வந்து சொல்றாரு இல்லைங்க நாங்க வந்து இவ்வளவு பேரும் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்ற சொல்லி எடுக்கிறது வந்து சரியான முறையில் அதனால வந்து நாங்க செயல் மூலயமா இன்டர்வியூல செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுதான் கேமராவ அங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அதெல்லாம் யாரு சரியா செஞ்சாங்கன்னா இருக்கு இதுல வந்த யாருமே வந்து அதை கரெக்டா செய்யல நீங்க மட்டும்தான் கரெக்டா வெளியில அந்த தாழ்பால கரெக்டா வச்சுட்டு வந்தீங்க கீழே பைப் எல்லாம் வந்து செடிக்கு தண்ணி கூத்துற மாதிரி வந்துட்டு வந்தீங்க அடுத்தது மேல லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்க அந்த வெல்கம் இதெல்லாம் கூட கரெக்டா சரி பண்ணீங்க எக்ஸ்ட்ரா ஓடுற இடத்துல வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்க இத்தனை விஷயங்களை நீங்க பொறுப்பா செய்யும் கண்டிப்பா இந்த வேலை வந்து உங்கள்ட்ட கொடுத்தா நீங்க கண்டிப்பா நல்லா செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு கிடைச்சது அதனால நாங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்ன கதிர்க்கு ஒரே பயங்கர சந்தோஷம் தன்னோட அப்பா மேல உள்ள எரிச்சல் கோவம் எல்லாம் தணிஞ்சு அவங்க அப்பா அம்மா மேல வந்து அவனுக்கு பெரிய ஒரு மனசுக்குள்ளார ஒரு பெரிய பாசம் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் கிடைச்சதுக்கு காரணமே அவங்க அப்பா அம்மா தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கரெக்டாயிரு இப்படி செய்ய அப்படி செய்யன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே அவங்க தானே அதனால தானே இவனுக்கு அந்த மாரி தோணுச்சு அதனால இந்த வேலை கிடைச்சதும் அவங்க அப்பா அம்மாவே இங்கே கூட்டிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா ஆம்னியர்களே பெற்றோர்கள் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் நமக்கு அதுவே உறுதுணையாக இருக்கும் அவர்களை எப்போதுமே வணங்குங்கள் நன்றி வணக்கம்